நகரில் உள்ள பள்ளிவாசலுக்கு சென்றேன் அங்கே பற்கள் பளிச்சென ஒரு வாலிபர் இருந்தார் அவரை சுற்றி மக்கள் இருந்தனர் ஒரு விஷயத்தில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் அவர்கள் அவரை அணுகுவார்கள் அவரது கருத்தை ஏற்பார்கள் அவர் பற்றி நான் கேட்டேன் இவர்தான் என்று கூறப்பட்டது நான் அவரை சந்திக்க சென்றேன் அவரிடம் சலாம் கூறினேன் பின்பு அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறேன் என்று கூறினேன் அல்லாஹுக்காகவா என்று கேட்டார்கள் முந்தானத்தார் அதற்கு அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக நபி வசல்லம் அவர்கள் கூறியவற்றை பின்வருமாறு கூறினார்கள் வாழ்த்துக்கள் என் விஷயத்தில் பிரியம் கொண்டவர்கள் என் விஷயத்தில் உட்கார்ந்து என் விஷயத்தில் சந்தித்துக் கொள்பவர்கள் செலவழித்துக் கொள்பவர் என உள்ளவர்களுக்கு என் அன்பு கட்டாயம் உண்டு என்று அல்லாஹ் கூறுவதாக நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்று அவர்கள் கூறினார்கள் ஏழு ஏழு